ிாத்தய தோத்தேற்றைக்காணையே ஜானமுதிரா கிருஷ்ணா கீதமே நம எத்திருத்திர் பூத்தநா தமியர்ச்சிய சித்திம் விந்த மானவ இந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அதுபுதமான ஸ்லோகங்கள் அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாமல் புண்ணியமுடைய அறிவுடையவனுக்கு தான் இது புரியும் புண்ணியம் உள்ள அறிவுக்கு கூட புண்ணியம் வேண்டியிருக்கு நல்ல புண்ணியமான அறிவு இருக்கிறவனுக்கு தான் இதெல்லாம் ரொம்ப அழகாக விளங்கும் நமக்கு குழப்பமே இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையைத்தான் நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்கின்றன நாம் தான் சாஸ்திரத்தை நம்பாமல் அதை மீறி மனம் போன போக்கில் வாழ்ந்து பிறகு கஷ்டப்படுறோம் பதினாறாவது அத்தியாயத்தில் பகவான் கடைசியில் சொன்னார் எவன் ஒருவன் சாஸ்திர விதியை மீறி மனம் போன போக்கில் செயல் புழிகிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் இன்பமும் இல்லை வாழ்க்கையில் வெற்றியும் இல்லைன்னார் ஆகையினால எவன் சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டு பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்தித ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்மகர்த்தும் இகாரகசின்னர் ஆ சாஸ்திரத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு அதில் சொல்லியிருக்கிறபடி எண்ணங்கள் சொற்கள் செயல்களை அமைத்துக் கொள்ளுகிறவன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைகிறான் வெற்றி அடைகிறான் என்றும் இன்பமாக இருக்கிறான் என்று சொன்னார் அதெல்லாம் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த இடத்துல இங்கே ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறார் மாணவ சித்திம் விந்ததி மனித உடலிலே வாழ்கின்ற உயிரானது வெற்றி அடைகிறது இந்த வாழ்க்கையை நிறை வாழ்க்கையாக வாழ்ந்ததாக இந்த உயிரானது உணர்கிறது எப்படி ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவா தன்னுடைய கடமையினால் அவனை வழிபடுகிறான் எவனை வழிபடுகிறான் தன்னுடைய கடமையை மகிழ்ச்சியோடு செய்வதால எனக்கு கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலேங்கிறத பற்றி எனக்கு முக்கியம் கிடையாது ஏற்கனவே கிருஷ்ணர் இதே அத்தியாயத்தில் முன்னால அதாவது பத்தா ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் நத்வேஷ்டி அகுசலம் கர்ம குசலே நானுஷஜத்தே தியாகி சத்வசமாவிஷ்டா மேதாவி சின்னசம்சயா அதாவது இந்த செயல் தாழ்ந்தது என்று வெறுப்பதில்லை இந்த செயல் உயர்ந்தது என்று அதில் பற்று கொள்வதில்லை உயர்ந்த செயல் தாழ்ந்த செயல் என்று செயலை பகுக்காமல் மனமகிழ்ச்சியோடு விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல் புரிகிறானோ அவனை தியாகி என்றும் சத்துவகுணத்தில் மேலோங்கியவன் என்றும் அவன் சிறந்த அறிவாளி என்றும் அவனுக்கு வாழ்க்கையில் சிறிது கூட சந்தேகம் என்றும் அங்கே சொல்லியிருப்பதை நினைவு கூற வேண்டும் ஆகவே அவனை தனது கடமையால் வழிபடுகின்றவன் சித்தியை பெறுகிறான் சித்தின்னா கடைசியில மோக்ஷம் சித்தசுத்தி ஞான பிராப்தி முக்தி எல்லாம் சேர்த்துதான் சித்தின்னு பேர் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அவன்கிறார் அவன்கிறது நம்ம இறைவன் சொல்றோம் இங்க சமூகம் இறைவன் வேறு இல்லைங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் இறைவன் வேறு சமூகம் வேறு அல்ல இறைவனே சமூகமாக காட்சி அளிக்கிறார் சகசிர சேருஷா என்று வேதங்கள் பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன அந்த தம்ங்கிறது அவனைங்கிறது தன்னுடைய கடமையினால் அவனை வழிபட்டு மனிதன் மனித உடலிலே வாழ்கின்ற ஜீவனானவன் சித்தியை அடைகிறான் அந்த இறைவனை பற்றிய இலக்கணம் இறைவன் அல்லது சமூக வடிவமாக விளங்குகின்ற இறைவனை பற்றி இலக்கணம் முதல் வரியிலே சொல்லப்படுகிறது எதப்பிரவர்த்தி பூத்தானாம் யாரிடமிருந்து இந்த படைப்பு தோன்றியிருக்கிறதோ பிரவருத்தின்னா தோற்றம் பூதானாம் பிரவிற்த்தி எதகாண்ணா யாரிடமிருந்து எவரிடமிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்கிறதோ ஏன சர்வமிதம் தத்தம் எவரால் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அவனை தனது கடமையினால் வழிபட வேண்டும் அத்தகைய இறைவனை சமூகமாக காட்சியளிக்கின்ற பிரபஞ்சமாக காட்சியளிக்கின்ற இறைவனை தனக்கு வகுத்துக் கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளால் போற்றி வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபட்டால் மன தூய்மையும் மெஞ்ஞானமும் பெற்று முக்தி அடைவான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் சமஸ்தாஸ்திரத்தினுடைய கர்மயோகத்தினுடைய சாரத்தையே இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஈஸ்வரார்ப்பண ஸ்வதர்ம அனுஷ்டானம் என்கின்ற கர்மயோக லட்சணம் இந்த ஸ்லோகத்திலே தெளிவாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது எத பிரவிற்பூத்தானாம் ஏன சர்வமிதம்மவ எல்லோருக்கும்காஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை